என்ன ஒரு விசேஷம் இருக்குமா வாயத்திருந்து நான் தான் செய்தேன் கடல் யானம் செய்தேனும் யானே அடுத்திகர் விசீகரணம் பண்ணவல்ல அடுத்த பாசம் இருக்கிற அடுத்த அடி கடல் யாரும் யானை நான் தான் ஜெகத்த நான் தான் ஜெகத்தை உண்டாக்கினேன்னா முன்னாடி நான் தான் ஜெக்த ஆனே எடுத்தா கடல்யாலம் ஆவேனும் என்னன்னா இந்த குயவன் இருக்காரு மண்ண பாக்கற நல்ல மண்ணா இருக்கு நிறைய சட்டி பண்ணலாம் நிறைய குடம் பண்ணலாம் நன்னா விக்கலாம் சட்டிபானகளை பண்ணுவேன் பண்ணுவேன்னு தான் குயவன் சங்கல்பிக்க முடியுமே இருக்கு குயவன் சங்கல்பிக்க முடியாது ஏன்னா அந்த குயவன் இந்த சட்டிபானைகளை பண்றதுக்கு நிமித்த காரணம் ஆனா அந்த சட்டிபானகள ஆறு மண்ணுதான் ஆகுமே இருக்கு மண்ணால் செய்யப்பட்ட குடத்துக்கு மண்ணூர் காரணம் அது உபாதான காரணம் குயவனூரு காரணம் அவன் நிமித்த காரணம் ஆக மண்ணு வேற காரணம் குடம் குயவன் வேற காரணம் குடம் உண்டாவதற்கு மண்ணு குடம் உண்டாகாது குயவன் இல்லாமல் குடம் உண்டாகாது ஜத்துக்கு எருமான் எ உபாதான காரணமாயும் இருக்கிறான் இல்ல இல்ல நிமித்த காரணமாயும் இருக்கிறான் அந்த உபாதான காரணத்துவத்தை சொன்ன சப்தம் தான் ஏகமேவா என்ன அவனை தவிர மற்றொரு நிமித்த காரணம் கிடையாதுன்னு சொல்ல வந்தது ார் அவனை நிமித்தாரணமாயம் இருக்கிறான் அவனே சகாரி காரணமாயும் இருக்கிறான் அவனே உபாதான காரணமாயும் இருக்கிறான்னு காரணத்தத்தை நிரூபிக்கிற இரண்டாம் பத்திலே நம்மாழ்வார் ஆச்சரியமா பாச்சரம் பாடினார் வேர் முதலாய் வித்தாய் இரண்டாம் பத்தியிலே எட்டாம் திருவாணியிலே ஆச்சரியமானும் காரணம் தான் முதல் நாளும் காரணம் தான் வித்து நாலும் காரணம் தான் ஆனா காரணத்துக்கு வாஜகமான சப்தத்தை நம்மாழ்வார் மூன்று விதமா ஏன் பிரயோகம் திரிவித காரணமும் தானேயிருக்கிறான் அணிகள பெருமாள் நாயனார் ஆச்சாரிய நான்காவது பிரகரணத்திலே இரண்டாம் பத்திரம் காட்டுகிற இரண்டாவது பரம ரகசிய ஜகத்துக்கு உபாதான உபாதான காரணமா நிமித்த காரணமா இருக்கிறான் நிமித்த காரணமா சககாரி காரணமா இருக்கிறான்னு அவனே அபிந்த நிமித்தோபாதானமா இருக்கிறான்னு பரமவேதாந்தார்த்தம் இதுக்குன்னு வேதவியாதர் ஒரு அதிகாரமே அருள் செய்திருக்கிறார் பிரகிருதி முதல் நாலாவது அதிகரணி அதிகரணம் ஜெகத்துக்கு பரமாத்மா நிமித்த காரணம் மட்டுமல்ல உபாதான காரணமும் கூட செய்வாழ் இருக்கா வேதாந்தார்த்தங்கள் சொல்றாள் சொல்றா ஜகத்துக்கு பரமாத்மா பரமசிவன் உபாதான காரணம் அல்ல மட்டும்தான்வாள சொல்தபேரம் இருக்கிறது நிமித்த ஒத்துக்கொள்ளவில்லை சைவ சம்பிரதாயத்தில் நம்முடைய சம்பிரதாயத்தில் ஜகத்துக்கு சிவன் நாராயணன் நிமித்த காரணமாயும் இருக்கிறான் உபாதான காரணமாயும் இருக்கிறான் இவையெல்லாம் பிரயத்தில முன்னாடி ஒன்றாகவே இருந்து பலவாக ஜெகத்து காட்சி அளிக்கிறது அப்பொழுதும் ஒன்றா இருக்கிறது அது காரண காலம் இது காரிய அவஸ்தை அது காரணாவஸ்தை இது ஸ்தூரத்த அவஸ்தை அது சூக்மத்த அவஸ்தை அபிந்த சொல்ற வேதாந்த என மன்னித்து உபாதான காரணம் பிரம்மன் அர்த்தத்தை காட்டித்து ஏக்கமே வாங்க நிமித்தாரணம் உண்டோடு நிமித்த காரணம் தனித்து கிடையாது அதுவே நிமித்த காரணம் சொல்வதாக அமைந்திருக்கிறது பிரம்மத்தை ஒத்துக்கொண்டால் ஜெகத்துக்கு பிரம்ம உபாதான காரணம் கிடையாது எது உபாதான காரணமோ அதத்தவரை இரண்டாவது கிடையாது எது உபாதான காரணமோ அதத்தவர இரண்டாவது கிடையாதுன்னா என்ன இரண்டாவது கிடையாது அதை தவிர காரணமா நிமித்த காரணம் இரண்டாவது கிடையாது அதுவே நிமித்த காரணம் அதுவே உபாதான காரணம் நம்முடைய சம்பிரதாயம் ஆரம்பது அந்த உபாதான காரணத்துவத்தை சொல்ற காரிய காரணையோஹோ அபேதம் காரிய காரணையோகோ அத்யத்தம் காரணம் பிரம்ம காரியம் பிரம்ம அந்த இரண்டு விசிட்ட பிரம்மங்களுக்கு அத்வைத்த சம்பிரதாயமா இருக்கிறபடியே இது விசிட்ட அத்யதம் கொஞ்சம் இந்த மதராசில் என்ன பார்க்கிறோம் சின்ன வயசு ரெண்டு வயசா இருந்த குழந்தை ரெண்டு வயசு இப்ப இருபது இருபத்தி அஞ்சு வருஷம் கழிச்சு இன்னைக்கு அவனே இருபத்தஞ்சு வயசு அவனே அவனே சுத பிரகாசிகா பட்டர் வியாக்கியாவிலே பார்க்கப்பட்ட அவனே இவன் இன்றைய தினம் மதராசில பார்க்கப்படுற இவன் அவன் என்ன ரெண்டு வயசு குழந்தை என்ன இருபத்தஞ்சு வயசு காலப்படுவான் அவனுக்கு இந்த பால்யமோ ரெண்டும்யம் ஆண்டு கழிச்சி பின்ன காலீனமாக சொல்லலாம் சொல்ல முடியாதுன்னு அது போல பகவானுக்கு நானாத்த ஏகத்தை எந்த காலத்தில் நானாத்தமோ அந்த காலத்துல ஏகத்தம் கிடையாது எந்த காலத்துல ஏகத்தமோ அந்த காலத்துல நானாத்தம் கிடையாது ஏகத்துவம் என்பது சூக்மத்துவஸ்தா நானாத்வம் புரத்வாவஸ்தா ஏகத்வம் காரணத்துவஸ்தா கிடையாது காரண காலத்திலே காரியத்தாவத்தோல பரமாத்மா சூக்ஷமான சேத்தனா சேதன்களை சரீரமாக கொண்டு தான் விசிட்ட தத்துவ அந்த காலத்திலே அந்த காலம் தான் சதேவசோமியே அக்ரேனு பிரளய காலத்திலே இன்றைய தன அதே பிரம்மம் விசிட்ட பிரம்மமா இருக்கிறது அது காரண பிரம்மம் இது காரிய பிரம்மம் அருமை விசிட்ட பிரம்மந்தான் இரு விசிட்ட பிரம்மந்தான் ஆனால் அப்போது இருந்த விசேகணம் விசேகணம் சூக்ஷத்தாவஸ்தை இப்ப இருக்கிற விசேகனம் சூரத்தாவஸ்தை ஆனா சூக்ஷத்தாவஸ்தை இருக்கிற போது சூரத்தாவஸ்திடையாது இருக்கிற போது சூக்ஷத்தாவஸ்திடையாது திருமதி <laughs> <laughs> சமுதிரம் இருக்கிறது கொந்தளிக்கிறது அபாரமா வீசி தரங்கங்கள் கல்லோலங்கள் கல்லோலம் ஆலாங்கிறார் அபாரமா வீச ஓங்குறது தன்னுள்ளே திரத்தெழும் தரங்கவன் தடங்கடல் தன்னுள்ளே திரைத்து எழுந்து அடங்குகின்ற தன்மபோல் அது அலை வீச அல அடங்குறது அதுதான் அது எம்பெருமானுக்கு சமுதிரமான பகவானுக்கு ஜலதின்னு பேர் கருணாச்சலா சாகரம் எப்படி இருந்தாலும் சமுத்திரம் தான் அந்த சமுத்திரத்துக்குள்ள அடங்கி இருக்கிற வீச்சி என்ன தரங்க அது சேத்தனா சேதன்கள் அந்த சேத்தனா சேதன்கள் விகாசத்தை அடையமானால் திட்டிங்கிறார் சேத்தனாச்சியங்கள் சங்கோச்சத்தை அடையமானா சம்ஹாரம் ஆக அதே பிரம்மம் பிரியர பரத்ம சந்த காலமே கிடையாது என்பது நம்முடைய சம்பிரதாயத்தினுடைய முக்கியமான அபிப்பிராயம் எம்பெருமானோடு கூடித்தான் இருக்கிறோம் இருந்தாலும் அவனோடு கூடியவா தான் திட்டிக்கப்பட்டா அவனோடு கூடியதும் பரமாத்மாவோடு கூடி அல்லது என்பது நம்முடைய சம்பிரதாய சாரம் இருக்கு விசிட்ட அத்வை அர்த்தம் என்னன்னா சேத்தனா சேதன பிரகாரகம் பிரம்ம ஏகமேவ தம் தேசிய நியாய சித்தாந்தன ஆரம்பத்தில் வாக்கியிருக்கிற பிரார நம்முடைய சம்பிரதாயம் ஒன்றுதான் என்ன இப்படிப்பட்ட கேள்வி கேட்டுக்கொண்ட சித்தித்தலயத்தில் ஜீவன் கிடையாது குணம் கிடையாது பிரகதி கிடையாது எதுவுமே கிடையாது பிரம்ம ஒன்றுதான் சத்தியபாரத வாதம் அதுக்கு இடமே கிடையாது இந்தியத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியாது ார் அவசார ுணாச்சாரிய திருநாமா அவர் யாமு யமனை திருநாமா இருக்கிறபடியால் நாதமுனிகளுக்கு வடநாட்டிலே யமனத்துறையிலே விசேஷமான ஈடுபாடு இருந்தபடியாத்தரவனான கண்ண நடத்த ஆழங்கால் பட்ட ியர்து கிச்சது வரதாச்சாரிய திருநாம சொல்ற அதனால அந்தந்த திருநாம மறைஞ்சு போச்சு இன்னொரு திருநாம சுப்பிரசித்தாயிடுச்சு நம்மாழ்வார் நம்மாழ்வார் நம்மாழ்வார்னு பேரழ்வார்னு பகவான் அபிமாரித்தான் அவர் காரிமாறன் ஜடகோபன் பராமன் அது இந்த பெரியவருக்கு திருநாம்தான் அந்த சோழ மன்னித்து அவர் பேரடைந்திருக்கிறார் அந்த சோழ மன்னே கொண்டு ஆச்சரியமான பாசனம் பாடியிருக்கிறார் சோழ தேசத்து மன்னவனுடைய ஆஸ்தானத்தில் ஒரு மகாகவி வந்தான் சொன்னார் அத்திதீயம் ஒருவனே நீ ஒருவனே அத்தி உனக்கு இரண்டாவது கிடையாது கிடையாது என்ன சுவாமி புத்திரன் இல்லையா பத்ரி இல்லையா குணம் இல்லையா ராஜ்யம் இல்லையா என்ன இல்ல இரண்டாவது கிடையாது அவர் எழுத்துட்டு வாங்க ாலும்ூட கா சமிராட் அத்திரியோஸ்தி பூதலே இது என்ன தத்ய திரு தத் களத்ராதி நிஷேத பரம் வச்சான் உனக்கு பிள்ளை இல்லை உனக்கு பத்னி இல்லை குணம் இல்லை பணம் இல்லை அர்த்தம் என்ன ஒன்ன போல புத்திர சம்பத்தி படைத்தவன் போல பத்னியை சம்பத்தி படைத்தவன் போல குணசாம்ராஜ்யம் படைத்தவன் போல ஐஸ்வர்யம் படைத்தவன் உன்ன போல மத்துருத்தம் கிடையாதுன்னு அர்த்தம் நம்பாவிர கிடைக்குமே தவிர பிள்ளை இல்ல பத்திரி இல்ல ஒண்ணும் இல்ல குணமில்லை ராஜ்யம் இல்லாமல் சம்பிரதாயத்திலே கூட அசேஷித்து பிரகாரம் பிரம்ம ஏகமே தத்துவம் அவனை போல மற்றொரு பிரகாரி தத்துவம் உண்டா என்னால் கிடையாது இது பிரகாரி அத்வைத்தம் என்னார்கள் பெரியோர்கள் அசேஷித்து பிரகாரம் எல்லா சேத்தனா சேதங்களையும் தனக்கு பிரகாரமாக எம்பெருமான் கொண்டிருக்கிறான் அது மட்டுமல்ல சமஸ்த கல்யாண குணங்களை தான் கொண்டிருக்கிறான் அது மட்டுமல்ல மங்கள விக்கிரத்தை தான் கொண்டிருக்கிறான் எத்தனை எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் எத்தனை எம்பெருமாருடைய திவ்ய மங்கள விக்கிரங்கள் எத்தனை எம்பெருமாருடைய விபூதி ராஜ்யம் ஆக கல்யாண குண பரமாத்மா இப்போதே சேத்தனா சேதம் விசிஷ்டமாயும் கல்யாண குண விசிஷ்டனாயும் இருக்கிறான் திவ்ய மங்கள விக்கிரம் விசிஷ்டனாயும் இருக்கிறான் நாயகனாயிருக்கிறார் இப்போதம் கூட சம்பிரதாயத்தாரே நாம் என்ன தெரிவிக்கிறான் சொல்லப்படாது இப்படியும் சொல்லப்படாது இப்படித்தான் துவைத்த நிர்வகிக்கணும்னு எம்பெருமாநாடு வாரம் மதங்களை கண்டிப்பதாக அமைந்திருக்கிற ஆச்சரியமானே நம்மாழ்வார் பாசனம் எட்டாம் பத்திரம் எட்டாம் திருவாவளியிலே ஆச்சரியமான பாசனம் வீட்டில் ஆச்சரியம் ஐச்சாரம் பண்ண ஐக்கியம் சொன்ன நாம உத்தரவிட்டோம் அப்படிப்பட்ட ஐக்கியம் அல்ல பேதம்னு சொன்னால் காரணம் வேறு காரியம் வேறு காரணியோகோ பேதையே காரண காரியங்களுக்கு அனந் கிடையாது காரண காரியோகோ அந்நேவ இது நையாகி சம்பிரதாயம் கண்டிச்சுட்டார் காரிய வேறல்ல காரணம் வேறல்ல காரணமும் பிரம்மன் தான் காரியமும் பிரம்மன் தான் காரணமும் தான் அந்த காரிய காரணங்களுக்கு பேதம் சொல்றானே வைசேஷிகன் அது குத்தர்க்க பிராந்தி மூலமான பேரம் பிராந்தி மூலமான பேரம் பிரகத்து கண் மண்ணை காரணமாக கொண்டது குடம் ஜெகத்துக்கிறது பிரம்மன் தானே ஜெகத்தாகிறது நம்முடைய சித்தான் கொஞ்சம் என்ன வித்தியாசம் மண்ணுக்கு விகாரம் உண்டு குடமாக பரிணமிக்கிறது ஆனா பிரம்மத்துக்கு விகாரத்தை ஒத்துண்டு ஜெகத்தாக பிரம்ம பரிணமிக்கிறதாக சொன்ன நிறுவாரம் பிரம்மான வேதாந்த சொல்லித்தே அது தடைப்பட்டு போடும் அதுக்காக என்ன ஊத்த அந்த உபாதான உபாதே பாவம் சொல்ற போது சரீராத்தபாவத்தை சொல்லியான சரீராத்தபாவன் சொல்லாமல் இந்த உபாதான காரணத்தை நிர்வகிக்க முடியாது ஆக விசிட்டம் பிரம்மானு பிரிட்ட அவித்யா ஜெகத் தான் சங்கரம் ராமார்ஜன ரெண்டு பேரும் விசிட்டா துயதிகள் தான் விசிஷ்டமான தத்துவம் தான் உபாதான காரணம் அவரும் இவரும் பிரம்மத்துக்கு உபாதான காரணத்தை யாரும் சொல்ல முடியாது அப்படி சொன்ன நிறுவிக்காரம் பிரம்மாங்கிற வாதம் அர்த்தல்றவது அதன்படி பார்ப்போமான ஜெகத்துக்கு நிமித்த காரணமும் ஜெகத்துக்கும் உண்டான சம்பந்தம் நித்தியசித்தமான சம்பந்தமே தவிர ஒரு நாள் உண்டான சம்பந்தம் ஒரு போற சம்பந்தம் கிடையவே கிடையாது அந்த அத்வை சத்தியம் என்று அந்த வேதாந்த வாக்கியமாக சொல்லப்பட்டது அந்த இடத்துல சொல்லப்பட்ட விஷயமே இதுதான் சுவாமி பெருமானார் அது ஒரு அபிப்பிராயம் இன்னொரு விஷயம் இருக்கிறது துவைத்த சம்பிரதாயத்திலே பேரத்தை அந்த மாதிரி பேரத்தை நாம் சொல்றது கிடையாது தைத சம்பிரதாயம் மாத்துவ சம்பிரதாயம் ஜீவன் வேறு ஈஸ்வரம் வேறு ஜெகத்து வேறு ஈஸ்வரம் வேறு பேரத்தை அந்த மாதிரி பேரத்தை நாம சொல்றது கிடையாது ஏன் அவளும் பேதவாதிகள் தானே நாமும் பேதவாதிகள் தானே அங்கதான் சொன்னார் ஸ்வனிஷ்டேதம் கிடையாதுனா சமஸ்கிருத பாஷையிலம் நடத்திரமான பேதம் நம்முடைய சம்பிரதாய பேர் கிடையாது பிரகதி வேறுபட்டதுதான் ஜீவன் வேறுபட்டவன் தான் பரமாத்மா வேறுபட்டதுதான் தனியான தத்துவத்மாவுக்குமா கிடையாது பரமாத்மாவுக்கு கடங்கார அச்சித்து கிடையாது பிரகிருதியோ ஜீவனோ எந்த தத்துவமானாலும் கூட சுவந்திர தத்துவம் அல்ல பரமாத்மாவுக்கு அத்தியந்த பரதந்திர தத்துவ இருக்கிறபடியாலே மாத்துவ சம்பிரதாயத்துல இருக்கா அது தனி தனி என்ன நம்முடைய சம்பிரதாயம் இருக்க முடியாது தனியான வசுவா இருந்தாலும் கூட சேர்ந்தே தத்துவ தத்துவம் கிடையாது இதன்படி பார்ப்போமாரா நாம் என்ன தெரிஞ்சுக்கலாம் எப்போதும் நாம் பரமாத்மாவோடு கூடித்தான் இருக்கிறோம் புலலோகாச்சாரியர் ஆச்சரியமான சூத்திரம் அருள் செய்திருக்கிறார் இத்த ஒழிய பகவத் சம்பந்தம் துர்லபம் ஆச்சாரிய சம்பந்தம் இல்லை என்ன பகவத் சம்பந்தம் கிடையாது பகவத் சம்பந்தம் துர்லபம் ஆச்சாரிய சம்பந்தம் இல்லை என்ன பகவத் சம்பந்தம் கிடையாது மனவாள அவன்கள் உடனே வியாட்சியான நம்ம சம்பிரதாயம் விசிட்ட தத்துவம் தானே எப்போதுமே பிரம்மம் எப்போதுமே நித்தியோகம் அனாறுசித்தமான பகவத் சம்பந்தம் இருக்கிற போது பகவத் சம்பந்தம் ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாட்டா கிடையாதுன்னு சூத்திரகார வர்ணிக்கிறாரே அதுக்கு அர்த்தம் என்ன கேட்டு ஆச்சரியமான வியாக்கியானம் பண்ணி இருக்கிறார் பகவானுக்கும் ஜீவனுக்கு உண்டான சம்பந்தம் அனாறு சித்தம் ஆனா இருக்கிற சம்பந்தத்தை இனிமே புதுசா உண்டாக்க போறவா யாருமே கிடையாது ஆனா எது தெரியணும் அவனுக்கு நமக்கும் இருக்கிற சம்பந்தத்தை அறியணுமே இருக்கிற சம்பந்தத்தை அறியணுமே நமக்கு தோப்பனார் தெரிஞ்சுட்டு இருக்கும் நமக்கு தாயார் அவங்க தாயாரும் தெரிஞ்சிருக்கும் பத்னி அவளை பத்தினியும் தெரிஞ்சுருக்கும் நமக்கு பிள்ளை நம்ம பிள்ளையும் தெரிஞ்சிருக்கும் ஆனா பத்னியை தெரிஞ்சிருக்கும் தோப்பனார் தெரிஞ்சிருக்கும் தாயார் தெரிஞ்சிருக்கும் பிள்ளைய தெரிஞ்சிருக்கும் பந்துக்கள் தெரிஞ்சிருக்கும் ஆனா பரமபந்து அதுதான் தெரியல அவனாருன்னா அவனுக்கு நமக்கு விட்டு பிரிய முடியாத சம்பந்தம் இவெல்லாரும் கர்மாசீனமா நாளைக்கு போகக்கூடிய நேசிக்கு போயிருந்தா இன்னைக்கு வந்திருக்கா ஆக ஆகமா பாய்களான பந்துத்தம் வளைத்த இவா சம்பந்தத்தை நாம் நன்னா தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனா பகவானுக்கு நமக்கு உண்டான நித்திய சம்பந்தம் இருக்கிறதே நிர்பாரிகமான சம்பந்தம் உறவேல் நமக்கு ஒழிக்க அவன் நினைச்சால் ஒழிக்க முடியாது நாம் நினைச்சால் ஒழிக்க முடியாது ரெண்டு பேரும் சேர்ந்தால் ஒழிக்க முடியாது ஒழிக்க முடியாது ஒன்பது சம்பந்தம் திருமந்திரத்திலே சொல்லப்பட்டது நவவீர சம்பந்தம் ஆச்சாரியர் பதினெட்டு ரகசிய பிரபந்தங்கள் அலுவலகத்துக்கே நவவீர சம்பந்தம் என்ன அவனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் அவன் எங்க இருக்கிறான் நாம் எங்க இருக்கிறோம் அவன் நம்ம விட்டு பிரிந்திருக்கிறானா பிரியாமல் இருக்கிறானா அவனோடு கூடியிருக்கிறோமா விட்டு பிரிந்திருக்கிறோமா அத்தனையும் சொல்ற போது என்னைக்கும் நாம் பகவானோடு கூடினவாதான் ஆனால் அவனுக்கும் நமக்கும் இருக்கிற்பந்தத்தை ஒரு ஆச்சு அறிவிக்கப்பட்ட காலத்திலே நாம் அறியலாம் என்ன சம்பந்தம் என்ன பண்றான் அவ்வானவருக்கு மவ்வானவர் எல்லாம் அடிமை என்று உரைத்தான் அவ்வானவருக்கு பகவானுக்கு மவ்வானவர் மகாரவாச்சனான ஜீவாத்மாக்கள் எல்லாருமே அடிமை தெரித்தார் ஆனந்தமாக என்று இந்த பாசுரதி பெரியவர்கள் பெருமானியின் பெருமானின் ஜீவாத்மாவை சேர்த்து வைக்கிற பிராட்டி உகாரவாச்சி அதே பிராட்டி பண்ற காரியத்தை ஆச்சாரியம் பண்றபடியால் சொல்லப்பட்ட கடகத்தியம் பண்ற ஆச்சாரியன் உக்காரத்தால் சொல்லப்பட்ட அவன் பண்ற காரியம் என்னன்னா இறையும் உயிரும் இருவருக்குள்ள முறையும் முறையே மொழியும் மறையும் இறைனா பரமாத்மா உயிர்னா ஜீவாத்மா அவர் ரெண்டு பேருக்குள்ளார் முறையாவது என்ன விதமான அந்த சம்பந்தத்தை இருவருக்கும் உள்ள முறையும் முறையே மொழியும் மறை வேதாந்தம் வேதாந்த சாரமான திருமந்திரம் அதுக்கு சாரமான பிரணவம் அதை உணர்த்துவார இல்லாத போது அந்த அர்த்தத்தை ஒத்த ஆச்சாரியன் சொல்லலேன்னா அது என்ன ஒரு நாளாது அது ஒரு நாளா அல்ல ஆன உணத்துவார் உண்டான போது அந்த சம்பந்தத்தை அறிவிக்கிறான் ஆச்சாரியன்ன அன்னைக்கு தான் மற்ற கால பிறகு ஏற்பட்டிய சம்பந்திய உபதேசு ஜீவாத்மாவுக்கு பரமாத்ம ஜீவாத்ம சம்பந்த ஜானிக்கு வரதோ அன்னைக்குதான் பிறந்த நாளாக கொண்டாடலாம் என்கிறார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியார் நமக்கு என்னை கங்கைன்னு சொன்னாரே மோட்சமா கங்கையை பார்த்தாலே மோட்சமா கங்கையில தீர்த்தமாடினாலே மோஷமா கங்கா தீர்த்தத்தை பிராசரம் பண்ணாலே மோகமா ஆனால் அந்த கங்கையில மீன்கள் துள்ளி துள்ளி விளையாடுறதே அந்த மீன் எப்போது இருபத்தி நாலு மணி நேரமும் கங்கையில விளையாடுறதே மோட்சம் உண்டான் பிரயோஜனம் இல்ல அது பகவானுடைய சீபார்தீர்த்தங்கிற ஞானம் இருக்கணும் பகவானுடைய சீபார்த்தீர்த்தம் ஞானம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் யாத்திரை பரவிட்டா அங்க இருந்து மனு ஒரு இடத்துல வந்தா என்ன கேட்டார்னா பகவான் சுவாமி ஜீவன் தாசன் ஒத்துக்கிற இடா மனு கேட்டார் நாங்க ஒத்துக்கவே மாட்டோம் அவன் எனக்கு சுவா அவருக்கு நாங்கள் குரு அவன் தீர்த்தம் கங்கா அங்க தீர்த்தமான போக வேண்டாம் பகவானுடைய சுவாமி இசையாத நீங்கள் கங்கா யாத்திரை பண்ண வேண்டாம் சூக்ஷேத்திர யாத்திரை போக வேண்டாம் அவன் வெச்சுட்டான் மறுநாளைக்கு நாலு வந்தா மனு பகவான பரவசியா நாங்கெல்லாம் போறதா இருக்கோம் என்ன சுவாமி நியமனம் அவன் சுவாமி ஒத்துக்கிறான் அவன் நமக்கு சுவாமி நாம் அவன் நாம் தாசனா இருக்கிறோம் மனு சொன்னார் நீங்களும் போக வேண்டாம் இந்த யாத்திரை போறவள சௌகரியம் கிடைச்சதா ஞானம் இல்லாமல் போய்தான் அந்த விஷயம் கிடையாது हस्तवैशतिर तेन चेद अविवादस्ते मंगा அவர் மூலமாக பஞ்ச நமஸ்காரம் பெற்றுக் கொள்ள வேண்டும் அப்படி பஞ்ச நமஸ்காரம் பெற்றுக் கொண்டு ஆச்சாரிய அஜீனமாக ஞான ஜென்மத்தை பெற்று பகவத் சரணாரிந்த சரணாகி அனுஷ்டானம் பண்ணி பரிபூர்ண பேரும் வாழ்வு பெற வேண்டும் என்பதுதான் இந்த விசிஷ்டா சித்தாந்தத்துடைய சாரமான பொருள்கிற விஷயத்தை விஞ்ஞாபனம் பண்ணியிருக்கிறேன் சுவாமியினுடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி கேட்போரான ஸ்ரீவேட்டவர்கள் திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி அப்படியே வார்த்தையை முடிவெட செய்கிறேன்